சுத்திகரிப்பு என்பதுக்குரிய வாழ்க்கைக்கு இன்றியமையாதல் சுத்திகரித்தல் என்பது தேவன் தம்முடைய ஜனத்தை பரிசுத்தமாக்கும் முடியாக வைத்த ஒரு வழி நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்வது ஒரு பகுதி தேவன் நம்மை சுத்திகரிப்பது இன்னொரு பகுதி நாம் நம்முடைய அறிவின்படி நம்மை சுத்திகரிக்கிறோம் தேவன் தன்னுடைய அறிவின்படி நம்மை சுத்தியிருக்கிறார் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி சுத்தியரிப்பு என்பது தேவன் நியமித்த ஒரு கட்டாளையாக பிரமாணமாக நியமமாக இருக்கிறது ஒன்னியோவான் மூன்று மூன்று அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் தன்னை சுத்தியரித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் கொள்ளுகிறது நம்முடைய ஒரு கடமை நாம் அப்படி சுத்திரித்துக் கொள்ளும் பொழுது தேவன் என்ன செய்ய முடியும் இரண்டாம் திமுகத்தையோ இரண்டாம் அதிகாரம் ஒருவன் இவைகளை விட்டு பாத்திரமாய் இருப்பான் சுத்தி நமக்குள்ள உண்டாகுமானால் நடக்கிற முக்கியமான அனுபவம் பரிசுத்தமாக்கப்படுதல் எஜமானுக்கு உபயோகமாக்கப்படுதல் ஆண்டவருடைய கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுதல் அன்பில் சுத்திருப்பு என்பது மிகவும் அவசியம் எண்ணெய் சுத்தியரிப்பு ஆலயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கலாம் சுற்றிருப்பினுடைய சரியான அர்த்தம் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிப்பது தீர்ப்பானதிலிருந்து நீ விலையேறப்பெற்றதை பிரித்து எடுத்தால் நீ வாய் போல் இருப்பாய் நீ திரும்பால் நீ தீர்ப்பானதிலிருந்து வெளியேறப்பட்டதை பிரித்து எடுக்க வேண்டும் அதுதான் நம்முடைய மிக முக்கியமான ஒரு ஊழியம் இரண்டாம் குருந்தியர் ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் இப்படிப்பட்ட வாக்கு தத்துங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் பூர்ணப்படுத்துகிறது இப்படிப்பட்ட ஆயிர நூற்று கணக்கான வசனங்களை நம் சொல்லிக்கொண்டே போகலாம் பல ஏற்பாட்டிலின் புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த சுத்தரிப்பு மாறும் ஒரு பெண்ணுக்கு ஒரு நாளில் நடக்கிற ஒரு அனுபவம் அல்லூத்தி அறுபத்தஞ்சு நடக்க வேண்டிய ஒரு அனுபவம் என்று நாம் பார்க்கலாம் எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் ஆறு மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் முறைப்படி பன்னிரண்டு மாதமாக செய்யப்பட்டு மாதம் என்ன அர்த்தம் ராஜஸ்திரியா மாற வேண்டிய ஒரு பெண் எப்பொழுதுமே தன்னை சுத்தி இருக்க வேண்டும் நீங்க ஒரு ஆபிஸ் போறீங்க போகும்போதும் சுத்திருச்சுட்டே போலாம் வரும்போதும் சுத்திச்சுட்டே வரலாம் அதனால பல அசூசிகள் உங்களுக்கு முன்பாக வரும் கல்லூரிக்கு போறீங்க ஸ்கூலுக்கு போறீங்க சர்ச்சுக்கு போறீங்க பல அசூசிகள் உங்களுக்கு முன்பாக வரும் இப்ப நீங்க போறீங்க நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறீங்க எவ்வளவோ தூசி படிஞ்சுதான் நினைச்சுங்க நீங்க வாரீங்க பட் நீங்க ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் ஜஸ்ட் நீங்க போயிட்டு வந்தாலே இந்த பொல்யூஷன் எல்லாம் என்ன செஞ்சிடும் உங்களுடைய சட்டைகள் எல்லாம் அழுக்காயிரும் அதுபோல நீங்க வேலைக்கு போகும்போது உங்களுடைய பார்வையில பல காட்சிகள் உங்கள் செவிகளில பல வார்த்தைகள் பாடல்கள் இப்படி பல காரியங்களை நாம் காண்கிறோம் கேட்கிறோம் இதுக்கு கண்ணையும் முழுக்கையும் வாக்கு வாயையும் அடைச்சுக்கிட்டு நம்ம நினைச்ச காதெல்லாம் வஞ்சு வச்சுட்டு போக முடியாது வெளியே அப்படி போக முடியுமா கண்ணை கட்டிக்கிட்டே போக முடியுமா காதை இழுத்து அடைச்சுக்கிட்டே போக முடியுமா எப்படி மூக்க நுகராம போக முடியுமா நம்ம போகும்போது எல்லாம் நடக்கும் அப்ப பார்க்கும் பட்டு பட்டுன்னு உள்ள வரும் செவிகள்ல வரும் கண்கள்ல வரும் இப்படி பல காரியங்கள்ல வரும் இவைகளுக்கு பெயர் அசூசி தூசிகள் அதனாலதான் பைபிளை சொல்லி இருக்கிறது தூசியை உதவி விட்டு இழந்துரு பெரிய தவறு நம்ம செய்யாட்டாலும் நம்மை தேடி பல விதமான வார்த்தைகளும் பல காரியங்களும் நம்மை தேடி வரும் அதனால சுத்திகரிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி அதனாலதான் இந்த கூட்டத்தில் நம்ம வந்து அப்போ சில காலங்கள்ல வாரம் வாரம் அவர்கள் அப்பாம்பிட்டார்கள் நாம் அப்போ சொல்ல வந்து சொல்லுகிறோம் அப்போ சில ஐக்கியம் அப்ப நாம் ஏன் வாரம் வாரம் வைக்கிறது இல்லை அதுக்கு காரணம் சுத்தி ஒரு ட்ரெடிஷனலா ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து நாம அதை பயன்படுத்தி அதுல உள்ள புனித தன்மையை கெடுத்துடக் கூடாதுன்னு சொல்லித்தான் நாட்கள் வரும் நாம ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ மூணு மாசமோ கழிச்சு நாம வந்து தேவ சமூகத்துல ஒவ்வொரு அசித்து அந்த பாத்திரத்துல நினைறோம் ஆஹ் பங்கெடுக்கிறோம் டெய்லி சுத்தி நடக்கிறது ஒரு பகுதி கத்தோடைய பந்தியில பங்கெடுக்கும் அதுக்குரிய ஒரு சுத்தீரிப்போடு எடுக்க விரும்புகிறோம் அப்படி சுத்திருப்ப எடுக்க கூடாதா எடுக்கலாம் அது ஒண்ணு தப்பு கிடையாது எடுத்தா முடிவென்ன முடிவு என்ன அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறவன் கத்தனுடைய குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான் அதன் நிமித்தம் உங்களில் அநேகர் வியாதி உள்ளவர்களும் உங்களில் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மரணம் என்கிற ஒரு கட்டுக்குள்ள நீ போகிறதுக்கு அவர் உட்கார்ந்து லேவியின் புத்திரரை சுத்திகரிப்பார் அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடவிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார் அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தவர்களா இருக்கும் அவர்களை பொன்னை வெள்ளியை போலவும் இந்த சுத்திரிப்பு கூட்டத்தில் புதிய ஆத்மாக்களை கொண்டு வருவதில் விருப்பம் கிடையாது ஒரு சிலர் விவரம் தெரியாம ரொம்ப இன்னமோ பெரிய எமோஷன்ல எழுப்புதல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்க வாங்க சுத்திரி கூட்டம் நடக்குன்னு கொண்டு சுத்திருப்பு கூட்டம் வந்து ஆபரேஷன் இது வந்து ரண சிகிச்சை டைம் சர்ஜரி டைம் இது ஐசி வார்டுல உன்னை வைக்கிற டைம் இது இதுல வந்துட்டு புதிய அத்தமக்களை கொண்டு வந்தீங்கன்னா அவன் இங்க இருக்கிற இந்த சீலு ரணம் நாம் பண்ற ஆபரேஷனை பார்த்து அவன் பெந்தை கொசுக்கே வரமாட்டான் ஓடி போடுவான் புரியுதா அதனால இந்த விவரம் தெரியாம ஒரு சில இந்த கை குழந்தைகளை கூட்டு வருவாங்க இந்த பசங்களை எல்லாம் கொண்டு வருவாங்க இது உட்காந்து எல்லாம் சாம்வேல் மாதிரி உட்காந்துருந்தா பரவாயில்ல எல்லாம் ஏலி பிள்ளை மாதிரி உள்ள உட்கார்ந்துருந்தா பிரயோஜன கிடையாது நனசனை எடுக்காதவங்களும் புரிஞ்சுக்கங்க ஞானசான எடுக்காதவங்களும் புதிய அத்துமாக்களும் இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது எடுக்காதபடி உட்கார்து இதுல புதிய அத்தமாக்களை கொண்டு வரக்கூடாது இல்லையோ இருக்காரு ரண வைத்தியன் வந்துருவாரு பத்து கூட்டத்துக்கும் வருவார் வருவார் அவரு சீலும் ரத்தமும் பிசுக்கு எடுக்கும் இந்த புதிய அதுமா டேங்கப்பா இங்க பயங்கரமான சாக்கடை அல்ற நேரம் சாலகத்தை சுத்தம் செய்யும் நேரம் அப்படித்தானே நம்ம நம்ம சுத்தி இருக்கிற ஒரு டைம் ஆண்டவர் நம்ம சுத்தி இருக்கிற டைம் இதுல வந்து கத்தி படும் ரத்தம் வரும் சீல் எல்லாம் வெளியே எடுக்கணும் விஷயத்துல ரொம்ப பட்சிக்கிற அக்னி மாதிரிதான் சுத்தி இருக்கிற விஷயத்துல அவர் எப்பவுமே எப்படி வர்றதில்ல ஆஹ் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயத்தை அவர் என்ன மாட்டாரு மேல் பூச்சாய் பூச மாட்டார் அவருக்கு அந்த ஸ்கீம் கிடையாது சுத்திகரிப்பின் வந்தா அவர் எப்படி வருவாரு சவுக்கு கையோட தான் வருவார் ஆலயத்துக்குள் சும்மா வரல கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி கொண்டு ஆலயத்துக்குள்ள வந்து ஆசனங்களை கவிழ்த்து அடிச்சு துரத்திட்டு விரட்டிட்டு தான் அந்த இடத்த விட்டு வெளியே போனார் என் ஆலயத்தை என் பிதாவின் வீட்டை நீங்கள் கள்ளர் குகையாக்கினீர்கள் என் பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை சுத்தியரிப்பு வரும் பொழுது நீங்க ஆண்டவரோடு நின்றுட்டு இருக்க கூடாது உடையணும் ஒப்புறம் வாங்கணும் கட்டி பிடிச்சு அழனும் கால பிடிச்சு அழனும் வீட்டுல போய் அழனும் தேடி போய் மன்னிப்பு கேட்டு வரணும் இதுதான் என்னது சுத்தியரிப்பினுடைய அழகு உன் காணிக்கையை வழிபடுத்தண்டை வைத்து விட்டு போய் முன்பு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து போய் நல்லா ஒப்புரவாகுங்க அழுங்க காரணத்தை சொல்லுங்க ஒப்புரவாயிட்டு வாங்க அப்புடின்னாதான் இந்த சுத்திருப்பு என்னது பிரயோஜனமாய் இருக்கும் அந்த சுத்திருப்ப நான் வாங்கிக்கிறேன் எனக்குள்ளயும் சரி உங்களுக்குள்ளயும் சரி சரியான ஒரு அழமான ஒரு சுத்திருப்பு உண்டாகும் சுத்தி இருக்கும் பொழுது நமக்குள்ள இருணையோ உடையும் நொறுங்கும் கண்ணீர் விடுவோம் கொஞ்சம் சுயம் உடைக்கப்படும் கொஞ்சம் தாழ்ந்து போக வேண்டியிருக்கோம் மற்றவங்களா அற்பமா எண்ணுவாங்க என்னடா இப்படி வந்து மன்னிப்பு கேட்குறாங்களே நம்மளை என்ன நினைப்பாங்க என்ன நினைச்சா யவன் என்ன நினைச்சா என்ன நம்ம எங்க போனோம் நம்ம எங்க போனோம் வரலாகம் நான் இருந்த சபையில ஒருத்தர் வந்து கூட்டத்துக்கு அவர் வந்து சண்டே சர்வீஸுக்கு ஃபேமிலியோட வருவார் மற்ற நாட்கள்லாம் அவர் வீட்டுக்கிட்ட போனீங்கன்னா பயங்கரமா கூட்டம் நடத்துவார் எழுப்புதலா இருக்கும் ஆனா சண்டே சர்வீஸ் எங்க இருப்பாரு அவருக்கு ஏதோ ஒரு வெளிப்படுத்தல் அந்த அப்போசர் ஐக்கியத்தில் ஒரு நாள் நீங்க பாத்தீங்கன்னா கன்வென்ஷன்ல அவர் பெரிய பையனை கூப்பிட்டு வந்தாரு என்னன்னு கேட்டேன் ஞானசா நடக்கும் சாரி பையன் யானசா நடக்கிறான்ட்டு நானும் விட்டுட்டேன் ஞானசான ஆராதனை எல்லாம் முடிஞ்சு அடுத்த ரெண்டு வாரம் கழிச்சு எப்படி பையன் ஞான சார் எடுத்துட்டா நான் பையனும் எடுத்துட்டா நானும் எடுத்துட்டேன் அப்படின்னாரு இவர் பாஸ்டர் ஏ பையன் எடுத்துட்டா நீயும் எடுத்துட்ட நீ நீங்க இத்தனை வருஷம் எடுக்கலையா இத்தனை வருஷம் எடுத்த இங்க இந்த சத்தியத்தை கேட்க கேட்க எடுத்தது தப்போங்கிற ஒரு உணர்வே நினைந்துருச்சு வந்து போச்சு எடுத்தது சரியில்லையோ அதனால எனக்கு பரலோகம் போகணும் அதனால நான் இங்க திருப்பி எடுத்துட்டேன் அவரு பெரிய பாஸ்டர் அவருக்கு முன்னால நூத்தொம்பது பேர் நிற்கிறான் ஆனாலும் அவருக்கு அந்த சத்தியத்துல விழிச்ச வந்த போது நினைறாரு அவங்க என்ன நினைப்பாங்க விசுவாசிகளை என்ன நினைப்பாங்க என் சபையில கூட்டத்துக்கு வரவன் என்ன நினைப்பான் அவன் என்னத்தையும் சொல்லிட்டு போறான் எனக்கு வரலவும் சுத்தி இருப்புன்னு வந்துட்டா நீங்க வந்து தரை மட்டும் நெஞ்சிடணும் தாழ்ந்து இத விட்டு விட்டு இந்த ராபோஜனம் வேண்டாம் இந்த சுத்தி இருப்பு வேண்டாம் இன்னும் ஒரு ஆறு மாசம் கழித்து எடுத்துக் கொள்ளலாம் நம்முடைய காலங்கள் இருக்கு நடக்கும் என்கிற உனக்கு ஐயோ நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின்னால் நடக்கும் எப்ப நடக்கும் அதனால இந்த டைமை நீங்க வந்து நல்லா ஸ்பென்ட் பண்ணணும் சுத்திருப்பு உண்டாகணும் பத்து கூட்டமும் அழுகையும் கண்ணீரும் ஒரே உடச்சலும் நொறுங்குதலுமா இருக்கணும் யார் யார்ட்டெல்லாம் எங்கெங்கெல்லாம் சிந்தையில இருக்கோ அங்கெல்லாம் போன போடு போன வச்சுட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறேல்ல ஒப்புரவாக்குதலுக்கு போடு போன மன்னிப்பு கேட்கறதுக்கு போடுங்க சீர்படுத்தி கொள்றதுக்கு போடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கிளாரிபிகேஷன் பண்ணிக்கங்க பேசி தீர்த்துக்கான நீங்க அப்படி செஞ்சு பாருங்க கட்டாயம் நடக்கும் நீங்க நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன்னு நினைக்கிறேன் நான் ஒரு பையனோட சண்டை போட்டேன் ரசிக்கப்படுறதுக்கு முன்னால ஸ்கூல்ல சொன்ன சுத்தி கொடுத்துல இல்லையா நான் ஸ்கூல்ல படிக்கும் போது படிக்கும்போது ஒரு பையன் நான் ஸ்கூல்ல கிளாஸ விட்டு எங்க வெளியே போயிட்டு வந்தேன் என் புக்கெல்லாம் ரோட்ல கிடையாதுல வீசி கிடக்குது எதுக்கோ ஒரு பிசாஸ் மாதிரி பண்ணிட்டான் நான் வந்து கேட்டேன் யாராவது போட்டதுன்னு அந்த பையன் பேர் சொன்னாங்க சம்சதியன் அவனை கேட்டான் அவன் அதுக்கு பதில் சரியான பதில் சொல்லல எனக்கு கோவம் வந்து அவன் புக்கெல்லாம் தூக்கி ரோட்டில் எரிஞ்சது தூக்கி மொத்தமா எரிஞ்சு போட்டு வந்துட்டேன் அப்ப நான் ரச்சிக்கப்பட்ட ஒரு காலம் டென்த் டேவ்ல நான் ரட்சிக்கப்பட்டேன் அதுக்கு பிறகு அவனுக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது டென்த் முடிச்சு நான் பிளஸ் ஒன் அவன் ஐடிஏ ஏதோ போயிட்டான் இதே மாதிரி சுத்திட்டு போட்டதுக்கு வந்த முன்னால ஒப்புரவாதும் எப்படி போய் மன்னிப்பு கேட்கறது அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவரே இந்த மூணு நாளைக்குள்ள அவனை நீங்க எனக்கு முன்னால கொண்டு வந்தீங்கன்னா நான் அணிஞ்சிடுவேன் மன்னிப்பு கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமும் ரெண்டு கூட்டமும் அட்டன்மெண்ட் வரேன் வந்துட்டான் எது தாக்குல அவனும் சைக்கிள்ல வரான் நானும் ஒரு சைக்கிள்ல வர்றேன் ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல வர ஆபியான சொல்றாரு அவன் இன்ன பத்த கேட்ட நான் நினைஞ்சுட்டேன் கொண்டு வந்துட்டேன் மாம்சம் சொல்லுது இவன்ட் ஒப்புற போறியா என்ன நினைப்பான் மாம்சம் ஜெயித்தது அப்படியே அவன் கிராஸ் பண்ணி போறான் நானும் கிராஸ் பண்ணியே போறேன் இப்ப ஆவியான் ஒரு சொன்னார் இனி நான் முன்னாலும் நினைச்சிய மாட்டேன் கொண்டு வரமாட்டேன் நீ கேட்டதுக்காக கொண்டு வந்த ஒப்புரோவாவே ஆனா நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா இருக்க மாம்சத்துல ஒப்புரவாவன்னு சொல்லிட்டு இப்ப வந்து முன்னாள் விட்டா நீ நிச்சயமாட்ட ஒப்புரவாக மாட்டேக்கற இனிய வரமாட்டானு டக்குன்னு நான் நிப்பாட்டன் சைக்கிள் என்ன பண்றது சுவாமி இப்ப எப்படி அவன் கிட்ட திரும்பி போயிட்டானே அவன் நோரடி போயிட்டான் எப்படி போறதுன்னு அப்படி பார்த்தா ஒரு சான்ஸ் அவனும் திரும்பி பார்த்தான் அப்படியே சைக்கிள திருப்பினேன் நேரம் அவன் போய் நிப்பாட்டி சாரி கேட்டு அவன் இதெல்லாம் ஒரு பெரிய காரியமானு சொன்னான் அப்படி ரெண்டு பேரும் ஒப்புரவாயிட்டு வந்தேன் இதே மாதிரி இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது எப்பமாவது போட்ட சண்டைக்காரன் எல்லாம் பார்க்கலையேன்னு சொல்லிட்டு என்னை மாதிரி ஒரு ஜமம் பண்ணி பாருங்க நீங்க வீட்டுக்கு போகுதுனால வந்துருவான் அந்த ஆள் வந்துருவா வீட்டு காலி பண்ண போன பொம்பளை எல்லாம் வந்துருவா பைப்படி சண்டையில போட்ட பாத்தியெல்லாம் ரோட்ல வந்துரும் ஒப்புரவாயிருவீங்களா ஒப்புறவாகணும்னு விருப்பப்பட்டா ஒப்புறவாகணும் இல்ல இன்னும் எத்தனை சுத்தரிப்பு கூட்டம் கிடந்தாலும் நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா சுத்திகரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் உனக்குள்ளேயே ஒரு நடந்துகிட்டே இருக்கணும் இப்ப நீங்க பாருங்க நம்ம நீங்க உட்கார்ந்து நான் உட்கார்ந்துருக்கேன் நம்ம பேசுறோம் ஒரு சில சேர்ஸ்ல உட்காந்துருக்காங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க ஆனா நம்மள அறியாமலே நம்மளுடைய ரத்தத்துக்கு ரத்தத்தை என்ன நம்முடைய கிட்னி என்ன செஞ்சு ரகம் அமைப்பு ரத்தம் என்ன நடந்துகிட்டே இருக்கு இரத்த சுத்திகரிப்பு நடக்குது நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் அது நடக்குது கத்தரை அப்படித்தான் செஞ்சு வச்சிருக்காரு ஆனால் என்றைக்கு இந்த சுத்திகரிப்பை நிறுத்துகிறதோ இந்த கிட்னி அன்னைக்கு உனக்கு என்ன உண்டாகுது வியாதி அதுக்கடுத்து நீ போறது எங்க எங்க போற உடம்பு வீங்கும் கால் வீங்கும் வயிறு வீங்கும் பல தொல்லைகள் அதுக்கு பிறகு நீ உன்னை காப்பாத்துறதுக்கு டயலிசிஸ்க்கு போனோம் அது கை கொடுக்கும் கை கொடுக்காது கடைசியில மரணத்துல கொண்டு போய் கிட்னி ஃபெயிலியர்ல செத்து போயிட்டாங்க சுத்தி எரிப்பு குறைஞ்சா சுத்தி எரிப்பு பெயிலர் ஆனா உனக்கு ஆவிக்குரிய மரணம் சரி இன்னைக்கு எப்படி நிறுத்துறேன் வரலாமா வெளிப்படுத்தல் சுத்திருப்பதிகாரம் வெளிப்படுத்தல் நாய்களும் சூனியக்காரரும் விவசாயக்காரரும் கொலைபாதகரும் அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் இது பரலூர் ராஜ்யத்துக்கு புறம்பே இருக்கிற ஒரு ஆறு ஏழு கூட்டத்தை குத்தி சொல்லி இருக்கிற பரலூர் ராஜ்யத்துக்கும் நரகத்துக்கும் நாய்க்கும் சம்பந்தமே கிடையாது மிருக ஜீவன்களுக்கு என்ன கிடையாது நரகங்கிற இந்த ஸ்பாட்டு கிடையாது மிருகத்தினுடைய ஆவி என்ன செய்யுது தாழ இறங்குகிறது மனிதனுடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகிறது பிரசிங்கின் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா தாழ இறங்கும் மிருகத்தின் ஆவியையும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் அது கிழபடும் அதுக்கு சொர்க்கம் நரகங்கிற அந்த ஸ்பாட்லாம் கிடையாது அதுக்கு ஐந்து அறிவு தான் நமக்கு தான் ஆறு அறிவு அதுக்கு ஆத்மா கிடையாது நமக்கு தான் என்ன இருக்கு ஆத்மா இருக்கு நித்திய ஜீவன் உள்ள ஒரு ஆத்மா அப்ப இங்க எழுதி இருக்கு நாய்கள் அங்க போறது இல்லைன்னு இருக்கு இது வந்து எழுத்தின் பிரகாரமான உள்ள நாய் அல்ல வீட்டுல வளர்க்க நீங்க அது இல்ல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நாய்களாயிருக்கிறவர்கள் எங்க பிரவேசிக்கிறது இல்ல வரல ஒரு பிரவேசிக்கிறது இல்ல உங்களுக்கு இளவய்தானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் இவர்களுடைய பிதாக்களை நானின் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன் நாய்களுடைய மெய்ப்பர்கள் நாய்களை வைத்திருக்கிற நோக்கம் மந்தையை காக்கும்படியாக அதை நாம் விளங்கி கொள்ளணும் நாய்களை பற்றி நல்ல அறிவும் இருக்கிறது அதை குறித்த தவறான விளக்கங்களும் உலகத்திலேயே இருக்கு பைபிள்ல இருக்கு காலே என்று சொன்னால் பல அர்த்தங்கள் உண்டு அதில் ஒரு அர்த்தம் என்னது நாயின்னு அர்த்தம் நம்ம இப்ப அதுக்குள்ள போறது இல்ல முதலாவது மந்தையை காக்கும் நாய்கள் நம்ம எத்தனை பேர் இந்த சபையை காத்து காத்துக்கொண்டு வருகிறோம் கடந்த காலங்களில இந்த சபையை காக்குற விஷயத்துல மந்தையை காக்கும் விஷயத்துல உங்களை எத்தனை பேர் பொறுப்பாளிகளாக இருந்தீர்கள் ஒரு நாயை ஒருத்த ஒருத்த வச்சிருக்கான்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன ஒரு பயத்தை உண்டு பண்ணும்படியாக ஒரு ஆள் வந்தா குறைக்கும்படியாக தவறான ஆள் வந்தா கடிக்கும்படியாக இப்படி பல காரணங்களை முன்னிட்டு தான் நாயை வளர்க்கிறேன் மந்தைகள் முன்னால இந்த நாய்களை வச்சிருப்பாங்க ஆனா இது மந்தையை காக்காம ஒரு எலும்பு போட்ட உடனே எலும்ப கடிச்சுக்கிட்டு ஆடை விட்டுட்டுன்னா சில வீட்டுல இப்படி கொள்ளையடிக்கிறதுக்கு வரும்போது பாப்பாங்க இந்த நாய்க்கு இந்த எலும்ப போட்டுருவான் இது மொத்தமா எதை கட்சி நிதிக்கும் எலும்பு கட்சிக்கும் இவங்க வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் உடச்சிட்டு போயிருவா அப்படின்னு நடக்கு இந்த சபைக்குள் வந்த பின்பு இந்த சபையை காக்கும்படியாக உங்களில் எத்தனை பேர் மந்தையை காக்கக்கூடியவர்களாய் இருந்திருக்கிறீர்கள் மந்தையை காட்டீங்களா மந்தையை காட்டி கொடுத்தீங்களா இந்த மந்தைக்கு விரோதமா நீங்க செயல்படுறீங்களா இந்த மந்தைக்கு ஆதரவா நீங்க செயல்படுறீங்களா இந்த மந்தையில கத்தர் ஒரு காவல் காக்கும் பணியில வச்சிருக்கிறார் மந்தையை காப்பது உன்னுடைய ஊழியம் அதுக்காக நீங்க ஜெமிச்சிருக்கீங்களா மந்தைக்காக இந்த மந்தையை காக்கும்படியாக உங்களுடைய ஜீவனை பணைய வச்சிருக்கீங்களா இந்த மந்தையை காக்குறதுக்காக நீங்க எத்தனை காலையில விழிச்சிருப்பீங்க இந்த மந்தைக்காக நீங்க என்ன பாடுபட்டு இருப்பீங்க இந்த மந்தைக்காகத்தான் இயேசு வர்ற இந்த மந்தைக்கு அவர் பிரதான அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மந்தையை காக்கும் நாய்கள் சபையை நீ பாதுகாக்கலன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது கத்திர எப்படி ஒன்னைய பாதுகாக்க முடியும் இந்த சபைக்காக நீ என்ன செய்திருக்கிறாய் நான் தசாபாகம் கொடுத்திருக்கிறேன் ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்தால் காணிக்கை கொடுத்திருக்கிறேன் வந்தால் டிஃபன் ஸ்னாக்ஸ் சாப்பாடு கொடுத்திருக்கிறேன் இது பெரிய காரியமே இல்லை இந்த சபைக்காக நீ எவ்வளவு நேரம் ஜெபிச்சிருக்கிற இந்த சபை ஊழியர்களுக்காக நீ எவ்வளவு நேரம் ஜெபிச்சிருக்க இந்த சபையில உன்னோடு கூட ஆராதிக்கிற ஜனங்களுக்காக எவ்வளவு ஜெபித்திருக்கிற இந்த சபைய பாதுகாக்க முடியாத நீ ஒரு வேலையாக இருந்திருக்கிறாய் சங்கீதம் இருபத்தி இரண்டு பதினாறு இருபத்தி இரண்டு பதினாறு நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது வர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது இந்த நாய்களுடைய தன்மை என்ன சேர்ந்துச்சுன்னா யாரையாவது பிடிச்சு சூழ்ந்துகிட்டு எதுக்கு சூழ்ந்துட்டாலே கத்த ஆரம்பிச்சிடும் கடிக்க ஆரம்பிச்சிடும் கொட்டாரக்கரையில் ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார் அவர் வளர்த்த நாயே அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனுக்காக பந்தல் போட வந்தவங்களை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே இவரு தான் வளர்க்கிற நாய் தானேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த நாயை பிடிச்சி அவங்கள கடிக்க விடாம அவங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஓட ஓட கடிக்குது இந்த மூணு பேர் கடியை வாங்கிட்டு ஓடிட்டான் அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு நம்ம நாய் தானேன்னு ஓடி போய் பிடிச்சு இழுத்துட்டார் இழுத்துன ஓட்டானே கடிச்சது பாருங்க இவர் ஒரு ஐம்பது அறுபது இடத்துல போட்டுச்சு காட்டிச்சு கோதரி கீழே ஆக்ரோஷம் அவ்வளவு மோசமா மாறிடுச்சு எத்தனையோ விசுவாசிகள் வீட்டுக்குள்ள விசிட்டிங் போய் ஊரே காரங்க நாயில் கடி வாங்கிட்டு வந்திருக்காங்க அதனாலதான் விசுவாசிகள் வீட்டிலே நாய் வளர்ப்பது ஒன்று பெய் வளர்ப்பது ஒன்று கத்தர் வீட்டை காவார் ஆகில் சொல்லுங்க கத்தர் வீட்டை காவார் அகில் நான் போன வாரம் ஒரு வீட்டுக்கு போனேன் ஒரு நாய் வந்துச்சு ஒடா போன்ல ஒரு நாய்வு கட்டுறா பாத்தீங்களா ரோட்ல போட்டுப்பான் போன அதே நாய் எனக்கு அது தெரியாது தெரியாது இது என்ன அப்படின்னு இந்த ஒடா போன்ல உள்ள நாய் அப்படியா எப்படி வீட்டை பாதுகாத்துக்குமான்னு அது எங்க பாதுகாக்குது ஏசி ரூ விட்டு வெளியவே வரமாட்டேன் அது வந்து என் பிள்ளைகளோட ஏசி படுக்கிறதா வாங்கிக்கதை வெளியே தள்ளி பூட்டினாலும் வெளியே நிச்சயமா போக மாட்டேன் ஒரு நாய வந்து ஏசியில வைக்கிறான் பெத்த தாய ஏசியில வைக்க மாட்டான் எங்க ரோட்ல வச்சிருப்பான் ஒரு குடிச்சியில நீங்க அங்கேயே இருங்கம்மா உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நானே செய்கிறேன் ஏன்னா ஏசியில கொண்டு வந்தா இவ வீட்டுக்குள்ள விடமாட்டா இவனையும் சேர்த்து விடமாட்டா நாய் எங்க இருக்கு ஏசியில இருக்கிறார் அந்த வீட்டுல பிள்ளையா பறக்கிறத விட ஏதா பறந்திருக்கலாம் தமிழ்ல சொல்லுவான் கழுதியா பிறந்தாலும் காணி யோகத்தோட பறக்கணும் அது மாதிரி அந்த நாய் நல்ல யோகத்தோட பறந்திருக்கு இவன் வீட்டுல வளா நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது அந்த விசுவாசியை கடிச்சு ஒரு லிமிட்டுக்கு பிறகு அந்த விசுவாசி தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து யாரும் காப்பாத்தலை கையை காலெல்லாம் பிச்சு தொங்க விட்டுடுச்சு உடனே கடைசியில கிட்ட தூக்கிட்டு ஒரே ஆட்டி அடிச்சான் அதோட நாய் அவுட்டு இவன் தப்பிட்டான் ஒரு வாரத்துக்குள்ள எல்லாம் சுகம் நம்ம ஆளுங்க சொல்லுவோம் நாய் கடிச்சா என்ன செய்யணும் தொப்புள்ள ஊசி போடணும் அப்படிமா அது மெடிக்கல் ஆனா இவருக்கு டிவைன் ஹீலிங் உண்டாச்சு அதான் சாட்சி நாய்கள் கடிக்கிறது சூழ்ந்து கொள்ளுதல் உனைய கிருப தான் சூழ்ந்து கொள்ளணும் நாய்கள் சூழ்ந்து கொள்ளக்கூடாது நீ ஒரு நாயா மாறி மத்தவங்களை சூழ்ந்துகிட்டு பயங்கர பிரச்சனை பண்ணக்கூடாது ஒரு சில நாய்கள் எல்லாம் பாருங்க எப்பா பார்த்தாலும் குறைச்சுக்கிட்டே இருக்கும் சில நாய் ஊழ விடும் போட்டு அட்டி அட்டின்னு அடிப்பாங்க ஏன்னா ஊழகிட்டா எவனா செத்து போயிடுவான்னு சொல்லுவான் நடு ரோட்டில் பதினோரு மணிக்கு செத்து போயிடுவான்னு சொல்லி அது அது பிரச்சினைக்காக ஊழிடுது நமக்கு இப்படி பழக்கம் இருக்கா ஊழிட்டுற பழக்கம் இருக்கா உம் இருக்கா சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது இருக்கிறது வேலைக்கு போயிட்டு வந்தா வீட்டுல இருக்கிறது இல்ல ஜபத்துக்கு போறதில்ல யாரு வீடாது விசுவாசி வீடு அந்த வீடு இந்த வீடு அதுக்காக நீங்க ஆத்தமாக்களை சந்திக்கிறதோ ஊழியம் செய்யறதோ தப்புனான் சொல்லல அவசியம் இல்லாம பக்கத்து வீட்டுக்கு போறது அங்கிள் வீட்டுக்கு போனேன் ஆன்டி வீட்டுக்கு போனேன் அங்க காஃபி குடிக்க போனேன் உங்களைத்தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பெந்தைக்காசு விசுவாசிக்கு ஆகாது நாய்களை மாதிரி ஓர சுத்த கூடாது விசிட்டிங் போனேன் உனக்கு என்ன விசிட்டிங்க அதுக்கு தான் ஜிப்பா போட்ட ஆளுதான் இருக்காங்களே நீ ஏன் விசிட்டிங் போற நம்ம இந்த வேலையே செய்யக்கூடாது ஒரு சிலர்லாம் ரொம்ப ஊழியத்தின் மேல கரிசன அந்த ஏரியா விசிட்டிங் இந்த ஏரியா விசிட்டிங் அப்படின்னாரா ஏ சட்டை பிடிச்சிருச்சாரா இங்க உட்காரு நீ சாட்சி தானே சொல்ல சொன்ன நீ உன்னை பிரசங்கம் பண்ண சொல்ல நான் பின்னால உட்காந்துருக்க நான் இப்ப எழும்பி பிரியமானவர்களேன்னு பேசணும் ஒன்னே சாட்சியோட நிப்பாட்டு நீ வந்து பெரிய அந்த இருக்கிற நானூறு விசுவாசிகள் மத்தியில பெரியமானவர்களே என்னை கேட்கிறவர்களே நீங்களும் இப்படி பாருங்கள் அப்படி வாருங்கள் இந்த பிரசங்கல்லாம் உனக்கு பண்ணக்கூடாது தெரியும் பேருக்கும் தெரியும் நீ யாருன்னு நீ என்ன என்னது அதுக்கு நான் இருக்கேன் நீ உட்காருன்னாராம் அதனால நீங்க போய் ஊற சுத்துற வேலையை வைக்க கூடாது ஒரு குறிக்கப்பட்ட வீட்டுக்கே போறது ஆத்மா சம்பாதிக்கிறான் ஆத்மா சம்பாதிக்கிறேன்னு திருப்பி ஓ ஆத்மாவும் சேர்ந்து சம்பாதிச்சிட்டு போயிடக்கூடாது தப்பு தவறு ஓலையிடுதல் வீடு வீடா போய் ஒவ்வொரு கதையா பேசுறது சத்தமா பேசுறது நாலு பேருக்கு தெரியற மாதிரி பேசுறது அவசியம் இல்லாத காலயங்கள் செய்யாதீங்க போவாத வீட்டுல முடிஞ்சுதா வீட்டுக்கு வீட்டுல வந்தியா மனைவி பிள்ளைகளை பாத்தியா பிள்ளைய படிக்க வச்சியா கூட்டத்துக்கு போனியா கிளம்புனியா கூட்டத்துக்கு கிளம்பு தேவசமத்துக்கு போ ஒரு சிலர் தான் வீட்டு பிள்ளைகளோ மனைவியோ கூட்டத்துக்கு கூட்டு வர்றது யாரையாவது ஒருத்தனை வண்டியில ஏற்றிட்டு கூட்டு வர்றது கேட்டா ஆத்தமா ஊழியரு அப்படிலாம் நீ ஒரு ஊழியங்கு செஞ்சு ஒன்றும் சாதிக்க போறது இல்லை உன் மனைவியை மட்டும் கூப்பிட்டு வந்தா போதும் உன் பிள்ளைகளை மட்டும் கூட்டு வந்தா போதும் அடுத்த வீட்டுக்காரன் எல்லாம் வண்டியில ஏற்றிட்டு வரணும் இல்ல கார் இருக்கா ஏற்றிட்டு வா அதுவும் உன் மனைவி பிள்ளைகள்லாம் வந்தா ஏத்திட்டு வா சனியா ஏற்றிட்டு வராத கந்தைய கோஷில நீங்க சத்தியத்தை கத்துக்கணும் லைஃப பிராக்டிஸ் பண்ணணும் சும்மா எழுப்புதில்லை நானும் அதை கூப்பிட்டு வந்தேன் இதை கூப்பிட்டு வந்தேன்னு ஊரு பேர்லாம் சபை பேர்லாம் நினைஞ்சிட கூடாது கெடுத்துடக் கூடாது அவர்கள் நாய்களை போல ஊலையிட்டு ஊரை சுற்றி திரிக்கிறார்கள் அந்த வேலை ஆகாது சூழ்ந்து கொள்ளுதல் யாராவது ஒரு விசுவாசம் ஏதாவது அவங்க கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை எல்லாரும் ஒரே திறச்சு போட்டு கொழப்பி எடுக்க கூடாது இருபத்தி இரண்டாம் சங்கீதம் இருபதாம் வசனம் என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்பவியும் துஷ்டத்தனம் நாயினுடைய ஒரு பிராக்டிஸ் என்னன்னா துஷ்டம் துஷ்டன் துஷ்டத்தனம் நாய்களின் துஷ்டத்தனத்துக்கு உண்டைய அருமையானதை உமக்கு அருமையானதை தப்புவியும் துஷ்டன் இஸ்மியுடைய ஒரு ஆவி கஸ்தர் சொன்னாரு அவன் எப்படி இருப்பான் துஷ்டனா இருப்பான் அவன் கை எல்லாருக்கும் விரோதமா இருப்பான் சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நமக்குள்ள துஷ்டத்தனங்கள் இருக்கக்கூடாது பழைய மனுஷன் நமக்குள்ள இதெல்லாம் இருந்துச்சு இதுக்குள்ள வந்துட்ட பிறகு நமக்குறப்பட்டார் ஒரு செத்த நாயையா ஒரு தெள்ளுப்பூச்சியா நீர் யாரை பின்தொடர்கிறீ இது ஒரு தாழ்மையின் ஜீவியம் ஒரு பகுதியில பார்க்க அவன் சொல்றான் இஸ்ரோவேலின் ராஜா ஒரு செத்தன என்னைய போட்டு வரட்டி வரட்டி வரீங்க அப்படிங்க நம்முடைய தாழ்மை எப்படி இருக்கு உண்மையான தாழ்மை இருக்கா உண்மையான தாழ்மையினுடைய பெயர் மனத்தாழ்மை பச ஜோயல் அவர்கள் சொல்லும் போது சொல்லுவார் பெங்களூர்ல ஒரு அம்மா எப்ப பார்த்தாலும் எளிமையின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவான் நன் குப்பை தூசி அடிமை சண்டீஸ்கூல் பசங்க என்ன பண்ண ஆரம்பிச்சான் இந்த போது பாரு குப்பை அதுக்கு வந்துச்சு எரிச்சல் வாசல வந்து சொல்லிச்சான் இந்த பசங்க எல்லாம் என்னை பரியாசம் பண்றாங்க ஏமா பரியாசம் நீ சொன்னது சாட்சியில மட்டும் தூசி கூப்பிட்டு நினைச்ச முடியல ஏத்துக்க முடியல தாழ்மை எவ்வளவு இருக்கிறது நமக்கு இந்த நாட்கள்ல தாழ்மையின் ஜீவியன் தேவை அதை கத்துக்கொள்றதுக்கு ஒரே இடம் எந்த பாஸ்டத்தையும் கத்துக்கொள்ள முடியாது ஏச சொல்லுகிறார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்னிடத்தில் கத்துக்கொள்ள ஆந்தவத்தை போய் நம்ம தாழ்மையை கத்துக்கொள்ளணும் மனத்தாழ்மையா நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை தேவன் உன்னிடத்தில் கேட்கிறார் மற்றவங்க தாழ்த்துறதுக்கு முன்னாலும் நம்மளே தாழ்ந்து போயிருந்தோம் ஏசு அதுக்கெல்லாம் அழகாக சில ஊமைகள் சொன்னார் ஒரு இடத்துக்கு நீ போனீங்கன்னா ஒரு தாழ்ந்த இடத்துல உட்காரு நீ போய் நேர மேல இடத்துல போய் உட்கார இன்னொருத்த வந்து உன்னைய விட பெரிய உன்னைய தள்ளி விடுறதை விட நீ தாழ்மையில உட்கார வீட்டுக்காரன் உன்னைய கொண்டு போய் நிசையிட்டோம் கனம் பண்ணிட்டோம் அனுடைய சமூகத்துல நம்மை தாழ்த்துக்கிறது எவ்வளவு நல்லது தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருமை தர ஆனா அதே நேரத்துல இன்னொரு விளக்கம் இருக்கிறது சாமுவேல் பதினாறு ஒன்பது ரெண்டு சாமுவேல் பதினாறு ஒன்பது அப்பொழுது குமாரன் அபிசாயி ராஜாவை நோக்கி அந்த செத்தனாய் ராஜாவாகி என் ஆண்டவனை தூஷிப்பானே செத்தனாய் என் ராஜாவாகிய என் தூசிக்கிற ஒரு பழக்கம் பேசணும் கெட்ட வார்த்தை பேசணும் அவன் பேசினு சொல்லி கேட்டுற புரியுது அவன் சொன்னான்னு சொல்லிட்டு அதே கெட்ட வார்த்தையே நாலு பேர் மத்தியில பச்சைய நம்மளாலும் பேசுறான் இப்படி எல்லாம் பேசுனா பேசுன அதையும் அப்ப உனக்குள்ள என்ன செய்யுதுல இருக்கு அந்த செத்த ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானே தூஷிக்கிற பழகத்தை விடணும் கெட்ட வார்த்தை ஒரு சிலர்லாம் மனைவிய தாறுமாற பேசுறான் அசிங்க பிள்ளைகளையே தார்மரா அசிங்கமா பேசுறான் உலகத்த மனுஷன் கூட அப்படி பேச மாட்டான் தயவு செய்து இந்த தூஷிக்கிற அனுபவத்தை சபிச்சாங்க என்னை இப்படி எல்லாம் பண்ணிட்டு போற கத்தர் உன்னை விடமாட்டார் நியாயம் தீர்ப்பார் நீ திரும்பி வருகிறாயா இல்லையாப்பார் திரும்பி வரலன்னா நைட்டு உட்காந்து அழுது அடுத்த அடக்கம் பண்ண வேண்டும் அப்படிதானே சேர்த்து போயிட்டான்னா திரும்பி சாகுற வரைக்கும் உனக்கு ஜோத்துக்குலி இல்லாம நீ சுத்தணும் ஒரு சில பிள்ளைகளை தேவனை தூசித்து ஜீவனை விடு ஏன் நீ உயிரோட இருக்க அப்படின்னு சொல்ற ரெண்டு ஒன்பது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உண்மை உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீரோ தேவரை தூஷித்துள்ளாலும் உங்களுக்குள்ள எது வரக்கூடாது பைபிள் என்ன சொல்றது கோபம் கொண்டாலும் என்ன செய்யாத பாவம் செஞ்சிடாத தூதர்கள் பாருங்க மிகாவேலுக்கும் விழுந்து போன லூசி போருக்கும் பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் என்ன செய்யல தூதன் என்ன செய்யல தூஷணம் பேசல அது விழுந்து போன ஆவிதான் தூஷணம் பேசுறது நிக்கிற தூதன் நல்ல விசுவாசி நல்ல ஊழியர்காரி செய்ய தூஷணம் பேச சரி தூஷணம்னா என்ன அசிங்க அசிங்கமா தூஷணமா மரியாதை இல்லாம பேசினாலும் தூஷணம் தான் பத்தி தப்பா பேசினாலும் தூஷணம் தான் புரியுதா அடுத்தவன் பிள்ளைய பத்தியோ உங்க குடும்பத்தார பத்தியோ இல்லப்பட்ட மற்றவங்களை மரியாதை குறைவா பேசினாங்களோ அற்பமா பேசினாலும் மற்றவங்களுடைய குற்றச்சாட்டுகள் இல்லாத இருந்ததை சொன்னாலும் சரி இல்லாததை சொன்னாலும் சரி அறுபது பேர் என்னது தூஷணம் இப்படிப்பட்ட நாய்களுடைய சுபாவங்களை நாம் வச்சுக்கிட்டா இந்த நாய்கள் எங்க போக முடியாது எவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது அடுத்ததாக பிரிப்பியர் மூன்று இரண்டு நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் நாய்களுக்கு எச்சரிக்கையா இருவாசிகளுக்குள்ள ஊழியர்களுக்குள்ள சில நாய்கள் மாதிரி இருப்பாங்க சபைக்குள்ளேயே சில நாய்கள் மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க பின்மாற்றத்துல தோல்வியில விரக்தியில அவிசுவாசத்துல இருப்பாங்க அவங்க விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்கள பார்த்தா பிரைஸ் எல்லாம் அவ்வளவுதான் ஓடியே வேணும் அவங்க கூட ஒரு காமன் நேரம் உட்காந்து பேசுனா ஒன்னே நாயை ஆக்கி விட்டு போயிருவான் கடிச்சா என்ன நடக்கும் தெரியுமா சொல்லுங்க வீட்டுல உள்ள நாய் கடிச்சா தொப்புல்ல ஊசி போட்டு வீட்டுக்கு வந்துடலாம் வெறி கடிச்சா அந்த வெறி நாய் அந்த பாய்சன் உள்ள வந்துட்டுனா ஒரு குறிக்கப்பட்ட டயத்துக்கு பிறகு இந்த ஆளோ ஆணோ பெண்ணோ எப்படி மாறிடுறாங்க சொல்லுங்க எப்படி மாறிடுவாங்க நாலு காலில் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க மாதிரி குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க வாயில இருந்து நாய் மாதிரி என்ன வரும் வடியும் அந்த வெறி அந்த நாயினுடைய பாய்ச்சிருச்சு இத நாயா மாத்து இப்படி சபைக்குள்ள ரெண்டு மூணு சுத்திக்கிட்டே இருக்கும் இது கடிச்சிருச்சு திருப்பி நீ எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சிருவ இப்படி வந்துட கூடாது அதனாலதான் சொல்லி இருக்கிறது நாய்களுக்கு நீ எச்சரிக்கைய யாத்திராக ஒன்னு எனக்கு போட்டு விடுங்கள் பீருண்டதை புசிப்பது ஒன்னு ராஜாக்கள் பதினான்கு பதினொன்று ஒன்னு ராஜாக்கள் பதினான்கு பதினொன்று தின்னும். பின் ஓடுனவன் கதை கெட்டுப்போனவன் கதை விழுந்து போனவனுடைய கதை சில குடும்பங்கள்ல நடக்கிற துற்சம்பவங்கள் மாம்சீகமான காரியங்கள் அறிவுறுப்புகள் இதை பேசுறதை நம்ம நிறுத்தணும் அதை புசிக்க கூடாது பீருண்டதை புசிப்பது ரெண்டாவது பிணத்தை தின்பது எசைப்படைய ரத்தத்தை நக்குவது ஆகாபனுடைய ரத்தத்தை நக்குவது இந்த தோல்விகளையே நம்ம எப்பொழுதுமே பேசக்கூடாது பாருங்க ஒரு கிளாஸ்ல நீ எத்தனை மார்க் எடுத்த முப்பது மார்க் எடுத்த ஐயோயோ நீ பெயில் ஆயிட்ட ஐயோ எங்க கிளாஸ்ல நாற்பது பேர் ஃபெயிலுங்க அப்படிமா இவனுக்கு எந்த லிஸ்ட் தான் கையில இருக்கும் ஆன லிஸ்ட் தான் வச்சிருப்பான் ஏன்னா இவன் ஃபைல் பாத்தீங்களா அதனால இவனுக்கு எந்த லிஸ்ட் தான் கையில வரும் ஃபைலான லிஸ்ட் தான் வச்சிருக்கான் இந்த சபைக்குள்ளயே எங்கெங்க நடக்குது என்ன நடக்குது யாருக்குள்ள என்ன நடக்குது இதையே கேட்டு விசாரிச்சு அப்படியே உடனே அதை செல்லு நெட்டு சேட்டு வாட்ஸ்அப்பு ஹீட்ஸ்அப்னு போட்டு அனுப்பிக்கிட்டே இருக்கிறது அங்க அப்படி நடந்துச்சு இங்க எப்படி நடந்துச்சு அப்படி ஆயிடுச்சா அந்த விசுவாசம் ஏன் கோயிலுக்கு வரல தெரியுமா இதுதான் ப்ராப்ளம் ஆனா அவனை வந்துட்டான்னா சோத்திரம் சோத்தரம் சோத்தரம் உங்களை தான் பேசிக்கிட்டே இருந்தான் ஜெப்சிக்கிட்டே இருந்தோம் இருக்கிறது அவன் போன உடனே நல்ல வேலை போயிட்டாங்கிறது இந்த வேலை எல்லாம் செஞ்சேன்னா இந்த நாயில நாய் இருக்கு காஸ்ட்லியான நாய் அதே மாதிரி நீ அப்படி ஆயிரக்கூடாது சபைக்குள்ள வந்துட்ட பிறகு பீருண்டதை புசிக்க கூடாது கிணத்த திங்கக்கூடாது மற்றவனுடைய ரத்தத்தை நக்க கூடாது வேதனைய அனுபவிக்க கூடாது மற்றவனுடைய வேதனையை நீ வந்து உனக்கு சாதகமா எடுக்க கூடாது ரெண்டு பேரு நம்ம விட்ட பாவத்தை மறுபடியும் செய்வது நாய் தான் கக்குனதை திங்கறதுங்கிறது நம்ம விட்டுட்டோம் உடனே எத்தனையோ பாவங்களை விட்டுட்டோம் துன்மார்க்களை விட்டுட்டோம் துணிகரங்களை விட்டுட்டோம் எவ்வளவோ காரியங்கள் வேண்டாம் நம்ம விட்டாச்சு இப்ப ஞானசாலை எடுத்தாச்சு பரிசுத்தாவி பற்றாச்சு விசுவாசி ஆயாச்சு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃபுக்கு வந்துட்ட பிறகு எந்த சூழ்நிலையிலும் நீ எங்க போக கூடாது நீ விட்ட காரியத்தை தொடவே கூடாது அது பழைய நீ ஜென்ம சுவாபத்துக்குள்ள நீடாது இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா இல்லைன்னா ஒரு காலத்துல உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிய நஷ்டம் மற்றவங்க உங்களை பார்த்து இப்படி பேசுவாங்க லோக்கா பதினாறு இருபத்தி அவனுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளாலே பசியை நாய்கள் என்ன தெரியுமா கஷ்டப்பட்டு இருக்கான் எப்படியாவது மேஜையில இருந்து ஏதாவது விழுமா விழுமா இது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அவன் மேல இருக்கிற பருக்களை பிடிச்சு நக்கி கடிச்சு இழுத்துக்கிட்டு இருந்துச்சு இது எதை காண்பிக்கிறது ஏழைகள் ஏழைகளை நம்ம பிடுங்க கூடாது அவங்களை அற்பமா எண்ணக்கூடாது ஏழைகளிட்ட காணிக்க குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க கூடாது ஏழைகள் விட விசிட்டிங் போகாம நிறுத்தக்கூடாது ஏழைகளை தள்ளி உட்காருங்க பின்னால போய் உட்காருங்கன்னு சொல்லக்கூடாது நம்ம விட வசதி குறைவானவங்களை அற்பமா தரக்குறைவா என்ன செய்யக்கூடாது நடத்தக்கூடாது ஒருத்த ஏழை வந்தா அங்க தள்ளி போய் உட்காருன்னு சொல்லுவதும் இதெல்லாம் தவறு வாசிங்க மினுக்குள்ள வஸ்திரம் தரித்து ஒருவன் உங்களுக்குள் வந்தால் ரெண்டு ரெண்டு ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் தந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த இடத்தில் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி எண்டையிலே உட்கார் என்றும் நீங்கள் சொன்னால் எப்படி இருக்கும் ஏழைகளை விசாரிக்கலன்னா உன் பக்தியெல்லாம் ஏமாத்த வேலை தமிழ்ல சொல்லுவான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் ஏழைகளை நீங்க எவ்வளவு மதிக்கிறீங்க யோசிச்சு சபைகளில் ஏழைகளுக்கு மதிப்பு இருக்கா ஏழையின் பருக்களை போய் என்ன செஞ்சு அதை போய் நக்கிட்டு இருக்கு அவனே படாத வாடு போட்டுக்கிட்டு இருக்கிறான் நிக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு ஒரு நாள் குடும்பத்தை ரன் பண்றதுக்கு அவன் கஷ்டப்படுறான் ஆனா விசுவாசத்துல அவன் ஐஸ்வர்யவான் உலகத்தின்படி அவன் தருத்திரன் விசுவாசத்துல அவன் யாரு அப்படிப்பட்ட மனுஷனை போய் அந்த நாய் போய் நக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் ஒரு சில அப்படி செய்ய மதிக்கிறது இல்ல ஏழைகளை வேண்டான்னு சொல்லிடுறாங்க என் வீட்டுக்கு வரல ஐயோ உங்க வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு என்ன கிடைக்கிது என்ன கிடைக்குது கிடைக்கிறதுக்கு அப்புறம் தவறு இரேமியா பதினஞ்சு மூன்று இறையமையா 15 மூன்று பட்டயமும் பிடித்து இழுக்க நாய்களும் பிடித்து இழுக்கிறது விசுவாசத்தை விட்டு இழுக்கிறது பரிசுத்த விட்டு இழுக்கிறது பிரதிஷ்டையை விட்டு இழுக்கிறது தெய்வீகத்தை விட்டு இழுக்கிறது சபையை விட்டு இழுக்கிறது பற்றி பிடித்து இழுக்கிற நாய்கள் அது எப்படித்தான் இவனுக்கு அந்த கதை தெரியும் தெரியாது நமக்கு கூட தெரியாது இவன் கரெக்டா நியூஸ் எடுத்துருவான் அந்த வீட்டுல அது நடந்துச்சு இந்த வீட்டுல இது நடந்துச்சு அவனுக்கு மோப்பம் பைபிள் சொல்லுகிறது நீதிமொழிகள் ஏழு பதிமூன்று ஏழு பதிமூன்று அவள் அவனை பிடித்து அவள் அவனை பிடித்து முத்தம் செய்தாள் இது வந்து ஒரு வேசித்தன ஆவி நமக்குள்ள இப்படி எல்லாம் இருக்கான்னு நம்ம பரிசோதிக்க வேண்டிய நேரம் இதுதான் அடுத்து ஏசாயி ஆறு பத்து அவருடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்று அறியாத குருடர் அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத நாய்கள் நாய் வந்து கொலைக்கலான பிரயோஜனமே இல்லையே இந்த நாய்க்குட்டிய கொண்டு போய் வீடுகள வளர்க்குறது கொடுப்பாங்க முதல்ல அவங்க என்ன செய்வாங்க காதை தூக்கி பார்ப்பான் தூக்கணும் நீ சபையில இருந்தா குறைக்கிற நாயா இருக்கணும் ஜபத்துல சத்தம் போடணும் உபவாசத்துல தேவ சமூகத்துல சத்தம் போடணும் உன் வீட்டுல ஒரு குறைக்கிற சத்தம் கேட்கணும் ஜப சத்தம் கேட்கணும் குறைக்க மாட்டாத ஊமையான நாய்களாக இருக்கூடாது சபையில ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசின்னு இருந்துட்டா நீ ஒரு சபைக்கு ஒரு குறைக்க கூடிய நாயா இருக்கணும் யாராவது வந்தா ஒரு தரிசனம் ஒரு திருக்கு தரிசனம் ஒரு வெளிப்பாடு ஒரு எச்சரிப்பு சவுண்ட் உனக்குள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கணும் எக்காலத்தை உன் வாயில் வை நீ சபைக்குள்ள இருந்துகிட்டு குறைக்க மாட்டாது நாய் ஒரு ஜமமும் இல்லை ஒரு இல்லைன்னு வர்றது உம்முன்னு போறது வீட்லயும் ஜமம் பண்ணுன்னா ஒரு ஸ்தோத்திரம் பண்றது இல்ல வாயை திறக்கிறது இல்லை மலங்கால் போடுறது இல்ல உபவாசம் எடுக்கிறது இல்ல எதை சும்மா வந்துட்டு சந்தாதாரர் மாதிரி சப்ஸ்கிரைபர் மாதிரி தச காணிக்க தூக்கி போட்டு போறதல்ல அவர்களுடைய காவக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள் குறைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் இதை வச்சு நம்ம என்ன பண்றது ஜபிக்காத ஒரு விசுவாசி ஊழியர்காரனை வச்சு நம்ம என்ன பண்றது ஜபி ஜெபின்னு தான் சொல்ல முடியும் தேவசமுத்திர தரித்திரின்னு சொல்லத்தான் முடியும் அவனுடைய காவக்காரர் ஒன்று மரியாத குருடர் அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் கொலைக்கணும் நாயினா அதுதான் அடையாளம் அதை பார்த்த உடனே திருநாள் யோசிப்பான் ஏ இங்க ஒரு நாய் இருக்கு போட்டிருக்கு விசேஷம் வருவான் உன் வீட்டில் ஒரு ஆள் குறைச்சிக்கிட்டு இருக்கோம் ஜெமிச்சுட்டு இருக்கோம் ஓ இங்க ஒரு ஆள் ஜெமிக்கிறான் ஒரு சபையில் பயங்கர பிரச்சனையாயிடுச்சு அந்த சென்டர் பாஸ்டரும் அசிஸ்டன்ட்டும் போனாங்க என்னையும் கூப்பிட்டு போனாங்க அங்க போன அந்த ஊழியர்காரனுக்கு மேல பயங்கரமான ஒரு டீம் ஊழியக்காரருக்கு சப்போர்ட் ஒரு டீம் ஊழியர்காரருக்கு அப்போசிட் அப்ப நான் அந்த ஊழியக்கார்ட சொன்ன சகோதரா பிரச்சனைய சால்வ் பண்ணி தந்துருவேன் நீ தபைய திருப்பி சமாதமா என்ன செய்யணும் கொண்டு போகணும் உனைய பேச சொல்லுவேன் நீ இவங்களை எல்லாரையும் ஆஃப் பண்ற மாதிரி ஒரு சமாதானமான பேச்சு பேசணும் உனக்கு பேச சான்ஸ் கொடுக்கும்போது உனியை குற்றஞ்சாட்டுவாங்க ஒரு குரூப் உனக்கு ஆதரவா இருக்கு ஒரு கூட்டம் உனக்கு ஆப்போசிட்டா இருக்கு ரெண்டு பேரும் அவங்க கருத்தை சொல்லி முடிச்ச பிறகு உன் கருத்தை சொல்ல உன்னை எழுப்பும்போது நீ மொத்தத்தையும் சேர்த்து குழப்பிடக்கூடாது உனக்கு சபைய ஆஃப் பண்ணி தருவேன் நீ வண்டி ஓட்ட தெரியணும் சரி பிரச்சனை சால்வானா போதும் கொஞ்ச நேரத்தில் ரெண்டு சைடும் ஒரு குரூப் இந்த ஊழியக்காரர் எங்களுக்கு வேணுங்குது ஒரு குரூப் இந்த ஊழியக்காரர் வேண்டாங்க வார வாரம் எங்களை போட்டு கொண்ணுடுறாரு ஐயோ வேணவே வேண இன்னொரு குரூப் எழுந்துச்சு கத்திரிக்க சோத்திரம் வார வாரம் எங்களை வசனத்துல உருவாக்குகிறாரு அப்படிங்கிற எப்படி ஒரு ஆள் கொள்றாங்கறான் ஒருத்தன் என்ன செய் எப்படி இருக்கும் ஜனங்களுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கு பாருங்க ஒரு குரூப் சொல்லுது வார வாரம் அந்த ரெண்டு மணி நேரம் நாங்க செத்து சுடுகாடு ஆயிடுறோம் கொண்ணுடுறோம் எங்களை ஒட்டச்சி சரி அடுத்தாள் எழுப்பின கத்தருக்கு ஸ்தோத்திரம் வாரம் வாரம் கத்தர் எங்களை உடைக்கிறது மாத்திரமல்ல அருமையாய் உருவாக்குகிறார் இந்த ஊழியர் மூலமா என்ன செய்யுதே ஒருத்தன் உடைக்கிறாங்கறா உடைக்கிறவனுக்கு உடைக்குது உருவாக்குறவனுக்கு அந்த வசனம் அவனை உருவாக்குது என்ன பண்றது உடைக்கிறத அதே வசனம் தான் உருவாக்குறதும் கடைசியில இவனை எழுப்பினோம் அந்தவரே இவன் என்ன பேச போறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல உழப்பிடுவானோன்னு பயந்து போய் எழுப்பி விட்டா கத்தருக்கு ஸ்தோத்திரம் நான் இந்த சபையின் காவல் காக்கும் முடியாக ஒரு நாயாக நியமிக்கப்பட்டவன் அச்சாம் பாருங்க அந்த ஊழியர்கள் நான் இந்த சபையினுடைய ஒரு காவல்காரன் இந்த சபைக்கு ஒரு நியாயாக பரிசுத்தவான்கள் மூலமாக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் ஆனப்படினால் பிரச்சனைகள் என்று வரும் பொழுது திருடர்கள் என்று வரும் பொழுது சூழ்நிலைகள் மாறும் பொழுது நான் கொலைத்தேன் அது தவறா இருந்தால் மன்னிக்கவும் எப்படி நான் சொல்றேன் நான் கொலைச்ச ஆனா அது தவறா இருந்தா நீங்க நினைஞ்சுக்கங்க மன்னிச்சுடுங்க எல்லாரும் அழுதுட்டாங்க அப்படியே கொஞ்ச நேரத்துல சபை ஆஃப் ஆகி ஒப்புரம் ஆயிட்டாங்க ஒரு ஊழியக்காரன் குலைக்க மாட்டேன் அத நாயாக இருக்கக்கூடாது எலும்பு வாங்கி தின்னுட்டு அது வாட்டுக்கு கடிச்சிக்கிட்டே மணிக்கணக்காக அதை கடிச்சுக்கிட்டு இருக்கிறதல்ல அதுக்கு அவன் வரவு இல்லை அவன் எதுக்குதான் வந்தான் பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்யணும் குலைக்கணும் ஒரு விசுவாசி வீட்டுல ஒரு நாய வச்சிருந்தாங்க சரியான இவர் ஜன்னல் வழி எட்டி பாக்குறாரு திருட வந்துட்டான் போட்டு இருக்காத்தான் இந்த கொலைப்பு குலைக்குதுன்னு பார்த்தா கேட்லயும் காம்பவுண்ட் வால்ல பாக்குறாரு ஆள் இல்ல திருப்பி அதுக்கு இந்த சனியை போட்டு கொலைக்குதுன்னு சொல்லிட்டு இவருக்கு டென்ஷன் நம்மளை தூங்க விட மாட்டேங்குது ஏன்னா இவரு அப்படியே பாக்குறாரு காம்பவுண்ட் வால்ல யாருமே இல்ல சரி கேட்ல எவனாலும் நிக்கிறான் போல் இருக்குன்னு கேட் ஃபுல்லா லைட்டை போட்டாச்சு டார்ச் அடிச்சாச்சு எவனுமே இல்ல என்ன பண்றதுன்னே தெரியல ஆனா நான் எழுச்சி இதே ஜீவன் போற மாதிரி கத்துது இவருக்கு ஒண்ணும் புரியல என்ன பிசாசி எப்படி கத்துதுன்னு சொல்லிட்டு கடைசியில கதவை திறந்து வெளியே வந்துச்சார் வந்து பார்த்தா நாய்க்கு முன்னால பெரிய நாகப்பாம்பு நிக்கிது அது உள்ள வரவ இந்த நாயை நெசியுது அது எதிர்க்க அது இதை கொத்துறதுக்கு ட்ரை பண்ணுது இது அது கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணது கத்தி சண்டை ஓட்டு நிக்க அப்பதான் புரிஞ்சுது ஓஹோ இது மனுஷன மாத்திரம் எதையும் இருக்குது ஒரு ஊழியக்கார ஒரு விசுவாசினா குறைக்கு உன் நீ தூங்குறன்னா நீ தூங்கிட்டு இருந்தாலும் ஆவியான உன்னை எழுப்பு உடனே நீ எழுமி முழங்கள் போட்டு குலைக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் ஜபிக்கணும் எழுத்து நிற்கணும் ஆவிகளை எழுக்கணும் அதர்சனமான ஆவிகள் போராடும் நீ வாடுக்கு குறைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் படுத்து கிடக்கணும் அது அது படுத்து கிடக்கும் யாவனும் வருவான் யாவனும் பாவம் அந்த நாயை தாண்டிக்கிட்டே போகலாம் அந்த நாயை தாண்டிகிட்டே உள்ள வரலாம் அப்படிதான ஒரு அடுத்த வசனம் இறமையா ஐம்பத்தி ஆறு நாய்கள்ல பல விதங்கள் உண்டு பைபிள்லயும் நாய்கள் இருக்கு திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள் இந்த நாய்களுக்கு என்ன கிடையாது பெருவயிற்று நாய்கள் இதுக்கு திருப்தியே கிடையாது ரெண்டு சேலை வாங்கி கொடுத்தாலும் திருப்தி இல்லை இருபது சேலை வாங்கி கொடுத்தாலும் திருப்தி இல்லை சைக்கிள்ல போனாலும் திருப்தி இல்ல டூ வீலர்ல போனாலும் திருப்தி இல்ல கார்ல வாங்கினாலும் திருப்தி இல்ல பழைய பழைய மாடல்ல வாங்கிட்டாங்க புது மாடல் வாங்கல வீடு ஐயோ இந்த வீடு போதாது இன்னும் அது வேணும் இவங்கெல்லாம் அட்டையின் குமார்த்திகள் தா தா என்று சொல்லுகிற ரெண்டு குமார்த்திகள் யாருக்கு உண்டு அட்டைக்கு உண்டு அதுக்கு ஒரே வார்த்தை தான் எதுலையுமே திருப்தி கிடையாது கூட்டத்துக்கு போனா திருப்தி இல்ல ஊழியக்காரங்க திருப்தி இல்ல புருஷ கட்டின புருஷன் மேல திருப்தி இல்ல என்ன பண்றது பண்ண முடிய கணிவு மேல திருப்தி இல்லை பெத்த பிள்ளைகள் மேல திருப்தி இல்ல அம்மா அப்பா மேல திருப்தி இல்லை திருப்தி இருக்கும் இவங்களுக்கு திருப்தியே கிடையாது என்ன பண்ணாலும் திருப்தி பாக்க முடியாது என்ன பண்ணாலும் திருப்தி முடியாது இனி படலகத்தில் கொண்டு போய்விட்டா இது கூட நல்லா இல்லாண்டவரை வேற இடம் இருக்கான்பா திருப்தி அடையாது எப்படிப்பட்ட நாய்கள் பெருவயிற்று நாய்கள் அவங்களுக்கு அந்த பாருங்க நாயை பாருங்க அது வாடு தின்னு இருக்கும் திருப்பி எங்கிட்ட கட்டிட்டு வந்து திருப்பிட்டாவிடும் அதுக்கு திருப்தி இல்லை தயவு செய்து வாழ்க்கையில போதும் என்கிற மனதை நீங்கள் கொண்டு வாருங்க கத்தாவி நீங்க கொடுத்தது போதும் சுவாமி கொஞ்ச நாள் வாழ்க்கை காலையில பார்த்தா சாயங்காலம் இல்லை செத்து போயிடுறான் காலையில பார்த்தா சாயங்காலம் இல்ல அவன் ஒரு புல்லு பூவை போல மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கும் திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள் பாருமா இல்ல போயிடுமா என்ன பண்ண ஒரே கடி இதே மாதிரி நம்ம விசுவாசிகள் கூட வேண்டாதே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை தலையே போடாத மிஞ்சின கர்மங்கள்ல பெரிய காரியங்கள்ல போய் என்ன செய்யாத தலை போடாத வீணான காரியத்துல தலை போடாத ஆபீஸ்லையும் சரி கம்பெனிலயும் சரி வேலை பார்க்கிற சரி உங்க குடும்பத்திலயும் சரி சபைக்குள்ளயும் சரி விசுவாசிகள் மத்தியிலும் சரி தேவையில்லாத காரியத்துல தலையை போட்டேன்னா வழியில போற நாயை நீ காதைப்பிடிச்சி இழுத்துட்டேன்னு அர்த்தம் நீ போய் அந்த வேலையை செய்யாத நாயை காதப்பிடிச்சு இழுக்கிற வேலையே வைக்காத அதுக்கு பிறகு அது நீ வீணான காரியங்கள்ல மாட்டிக்குவேன் இன்னும் ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்றேன் இப்படி நாய்களை போல இருந்தால் மந்தையை காக்காமல் மற்றவளை சூழ்ந்து கொண்டு கடித்து துஷ்டத்தனம் பண்ணி தூஷித்து பிணத்தை புசித்து கக்கினத்தை தின்று ஏழைகளை பரியாசம் பண்ணி மற்றவளை பிடித்து இழுத்து பாவத்துக்குள்ளே கொண்டு போய் ஜெபிக்காமல் துதிக்காமல் ஓமையாயிருந்து திருப்தி அடையாமல் இருந்து தனக்கடாத வழியிலே அழுக்களை தலையிட்டு ஊழையிட்டு ஊரை சுற்றி வந்தால் நடக்க போற நான்கு காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன் மத்திய ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படிப்பட்டவங்க ராபோஜனை எடுக்க கூடாது பரிசுத்தமானதை நாய்களுக்கு கூடாதே பரிசுத்தமானத இந்த நாய்களுக்கு கொடுக்க கூடாது இவங்க ராபோஜனை எடுக்கக்கூடாது நல்லா தெளிவுபடுத்திக்கிட்டுதான் எடுக்கணும் இப்படிப்பட்டவங்களுக்கு தெய்வீக சுகம் கிடைக்காது அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் இப்படிப்பட்டவங்களுக்கு தெய்வீக சுகம் கிடைக்காது இவங்களுக்கு ராபோஜனம் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை ராபோஜனம் எடுக்கக்கூடாது இவங்களுக்கு தெய்வீக சுகம் கிடைக்காது மூன்றாவதாக வெளிப்படுத்தல இருபத்தி இரண்டு பதினஞ்சு முதல் வசனத்தின்படி இவர்கள் பரலவர் ஆட்சியத்துக்குள்ள போக மாட்டார்கள் இப்படி செய்கிற யாவர் நாய்களும் இப்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்படி போட்டவங்களுக்கு பர்லோகத்துல இடம் இல்ல ராபோஜன் எடுத்தும் பிரஜன் இல்ல தெய்வீக சுகம் கிடைக்காது ராபோஜன் எடுக்காமல் இருந்தது நல்லது இவங்களுக்கு பரலோகம் கிடைக்காது இப்படிப்பட்ட அவங்களுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது உபாகமும் இருபத்தி மூன்று பதினெட்டு பணையத்தையும் நாயின் கிரேயத்தையும் எந்த பொருத்தினால் உன் தேவனாகிய கத்தரின் ஆலயத்திலே கொண்டு இந்த காணிக்கையை கத்தரி ஏத்துக்க மாட்டாரு இந்த நாயினுடைய கரையம் இவனுடைய பிரயாசத்தை கத்தரை ஏத்துக்கள்றது இல்ல நாலு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இப்படிப்பட்ட நாய்களாக தெய்வீக மற்றவர்களாக பின்மாற்றக்காரர்களாக சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது இவர்கள் ராபோஜனம் எடுக்க கூடாது இவர்களுக்கு தெய்வீக சுகம் கிடைக்காது இவர்களுக்கு பரல ஊராட்சியம் கிடைக்காது யாருக்கு நான் முதல்ல ஒரு பதினாலு பாயிண்ட் சொன்ன பாத்தீங்களா இந்த பதினாலு பாயிண்டின்படி வாழ்கிறவர்களுக்கு இந்த நாலு பாயிண்ட் சுதந்திரம் கிடைக்காது எல்லாரும் கண்களை மூடுவோம் ஒரு பத்து நிமிடம் கத்தடைய சமூகத்துல இந்த தன்மைகளில உள்ள குறைபாடுகள் நமக்குள்ள இருக்கா எனக்குள்ள இருக்கா உங்களுக்குள்ள இருக்கா நம்ம குடும்பத்துல இருக்கா பழக்க இருக்கா ஓழியத்தின் பாதையில இருக்கா ஜீவியத்துல இருக்கா நம்முடைய மறைவான பா காரியங்கள்ல ஒளிந்திருக்கா அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் இந்த வசனத்துக்கு நம்ம நடுங்குவோம் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் இந்த கூட்டத்தில் பார்த்து நம்முடைய குறைகளை மன்னித்து உணர்த்தி விடுதலையாக்கி நம்மை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒப்புக் எல்லாரும் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாருங்க அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ கண்களை மொழி முழங்கால் படியிடலாம் நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க உன் மந்தைக்காக நீ என்ன செய்தாய் உனக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பெந்தை கோஸ்த வாழ்க்கையில கத்தர் நடத்துற பாதையில உனக்கு திருப்தி இருக்கா இல்லையா நீ எவ்வளவாய் தேவ சமூகத்துல ஜெபித்திருக்கிறாய் துதித்திருக்கிறாய் கத்தரை மகிமைப்படுத்தி நீ ஊழையிட்டு ஊரை சுத்தி கொண்டிருந்தாயா திருப்தி அடையாமல் இருந்தாயா குலைக்க மாட்டாதவனா இருந்தாயா ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாரும் முடிஞ்ச கண்ணை மூடி முழங்கால் போட்டு கத்தரை சமூகத்துல தாழ்த்துவோம் வாய திறங்க ஒரு புலம்பலின் சத்தம் உண்டாகட்டும் அந்த என்னை மன்னியும் என்கிற சத்தம் பரலோகத்துல கேட்கட்டும் சபையில இருந்துட்டு ராபோஜன் எடுக்காட்டா பிரயோஜனம் இல்ல இத்தனை வருஷம் இந்த சபையில இருந்து நம்முடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்காவிட்டா பிரயோஜனம் இல்ல இத்தனை வருஷம் இந்த சபையில இருந்துட்டு தெய்வீக சுகம் நமக்கு சுதந்திரமா இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்ல இத்தனை வருஷம் இந்த சபையில இருந்துட்டு நம்ம புறம்பே இருந்தால் என்ன பிரயோஜனம் குறைகளை உணர வேண்டிய நேரம் இதுதான் இந்த வேத வசனத்தின்படி என்னை நான் நிரானிக்கும் பொழுது என்னுடைய பகுதியில் நான் குறைகளை உணர்கிறேன் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட விரும்புகிறேன் கத்திரதையில் என்னை மன்னிக்க வேண்டும் அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் இனிமேல் உள்ள வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குறைகள் எனக்குள் வரக்கூடாது என்று வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எழும்பி அறிக்கையிடலாம் ஒரு டைம் தான் கொடுப்போம் ஒவ்வொரு ஆளா அறிக்கை இல்லை ஒரே டைம் ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ உங்களை தேவ சமூகத்தில் சுத்தமன சாட்சியை பெற்றுக் கொண்டு அமருங்கள் ஒரு கிருப இயக்கத்தர் நாம் அமர்ந்த பிறகு நம்ம அமரச் செய்யட்டோம் வேதவசனத்துல நீங்கள் உணர்த்தப்பட்டதை கத்தோடைய சமூகத்துல வெளியே அங்கமாக சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியாமலே அதர்சனமாய் ஒருவர் உங்கள் அறிக்கையின் பக்கத்துல நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அறிக்கை பரிசெயனுடைய அறிக்கையா ஆயக்காரனுடைய அறிக்கையா பரிசையனுடைய அறிக்கை தள்ளப்பட்டு போய்விட்டது ஆயக்காரனுடைய அறிக்கை அவனை நீதிமானி வீட்டுக்கு திரும்பி போக பண்ணினது வெளிய சொல்லி இருக்கிறோம் வெளியே நீங்கள் அதை கொட்டி விட்டீர்கள் அர்த்தம் உங்களுக்குள்ள நிரம்பி இருந்த ஒரு பகுதியை நீங்க வெளியே கொட்டிட்டீங்க அமேன் அந்த இடத்த கிருபை நிரப்பட்டுமே அந்த இடத்த தேவன்டைய வல்லமை நிறைக்கட்டுமே திருப்பிந்த துஷ்டத்தனமான தன்மைகள் நிரப்பாதபடி வல்லமையும் கிருமையும் அபிஷேகமும் வசனத்தின் ஜீவனும் இந்த கூட்டத்துல அறிக்கை முக்கியமல்ல பிரியமான அறிக்கை ஒரு பகுதி ஆனா அறிக்கை பண்ண பிறகு உனக்குள்ள ஒரு வெற்றிடம் உண்டாகுது ஒரு எம்டினஸ் உண்டாகும் ஏனென்றால் இந்த அறிக்கை செய்யாத காரியங்கள் எல்லாம் உனைய நிரப்பி மந்தையை காக்க முடியாம ஜெபிக்க முடியாம துதிக்க முடியாம சத்தியம் சொல்ல முடியாம ஊலை இட்டு ஊரை சுற்றி திரிந்து அங்கீகரிக்கப்படாம கத்தருக்கு முன்பாக உண்மை இல்லாம இப்படி எல்லாம் இருந்துச்சு இப்ப வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து இது வேண்டாம் இதெல்லாம் தவறுனு உணர்ந்து இதெல்லாம் இப்ப வெளியே கொண்டு வந்துட்டு அறிக்கை செஞ்சிட்டீங்க அறிக்கை செஞ்சுட்டு அதெல்லாம் ஒன்ன விட்டு வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம் ஆனா திரும்ப அது வர்றதுக்கு உள்ள வாய்ப்பு நீங்க இடம் எம்டி வைக்க கூடாது உங்களை பண்ணுங்க ஆமா ஒரு அபிஷேகம் உள்ள வரட்டும் எனக்கு ஆவியில ஒரு வெளிப்படுத்தல் ஒரு சிலருக்குள்ள இருந்து ஒருவர் ஒரு சிலருக்குள்ள இருந்து சில காரியங்களை வேறோடு பிடுங்குகிறார் அந்த நபர் நானாக இருக்கட்டும் உனக்குள்ள இருக்கிற நாயின் தீமையான சக்திகள் நாமத்தில் வேறோடு பிடுங்கப்படுவதாக முதலாம் கூட்டத்தில் கத்தரை இறங்கி வந்தார் நம்முடைய குறைகளை உணர ஒரு வாய்ப்பை தந்தார் அதற்காக மனு தேசத்துக்காக ஜனத்துக்காக இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் ஜபிக்க சில காரியங்களுக்காக ஜபிக்க கத்திரம் குதவி செய்தார் அதற்காக மனு இந்த கூட்டங்களில் வராதவர்களை மீதி உள்ள கூட்டங்கள்ல கொண்டு வந்து முழு சபையும் தெய்வம் எல்லாம் அவருக்கே செலுத்தி மனு என்ன காணும்படியோ தாவே எல்லாமே நீங்க சுத்தப்படுத்த கண்டுமே நாட்கள் கொடுத்து ஒவ்வொரு சுத்தி இருத்து ஆண்டதிலே ஜீவிக்க நீர் முதல் செய்யும் மந்த ஒவ்வொரு சந்திக்கே ஒரு அமல சந்திக்கல பேசி அவரோடு தங்களை செய்ய வேண்டிய நடக்க போற எல்லா கூட்டங்களிலும் எங்களை கூட்டங்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீர் உதவி செய்ய வேண்டியது கிஞ்சிரேத்திரம் ஆண்டு பேசினே நாங்கள் சுத்தி வைக்கப்பட்டு சந்திக்க முடியும் அதனால் நாங்கள் சுத்தி அறியப்பட்டு நமக்கு காத்திருந்து இந்த வரியில காணும்பட உதவி செய்யும் எங்களை முச்சமாக பார்த்து நம்முடைய கத்திராகிய சுங்கிருமையும் பிதாவாகியதை சுத்தாவின் ஐக்கியமும் நம்ம நிர்வாக சுத்தம் வாங்கணும் கத்திராகிமேலே வெளிப்பட மட்டும் இருப்பதாக அலேலு